तेने आदिकवये வய நுமியாேஸ்வராட் தினேபிரமதிக்கவியூரய தேஜோவாரிமியம எத் திரு சர்கோ மிருஷா தாம்னா சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமஹி ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இதோட அர்த்தத்தை தொடர்ந்து நாம் படிச்சு கொண்டிருக்கோம் முதல்ல பார்த்தோம் இந்த பரம்பொருள் பொய்ப்பொருளால படைப்பால மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்வரூப லக்ஷணத்தை புரிந்து கொண்டு அந்த பரம சத்தியத்தை தியானம் பண்ணணும்னு சொன்னோம் அப்புறம் நேற்றைக்கு பார்த்தோம் யாரிடமிருந்து இந்த மாபெரும் படைப்பு தோன்றி இருக்கிறதோ அது மாத்திரமில்லை இந்த படைப்பிலெல்லாம் அந்த ஸ்வயஞ்சோதி ஞானஸ்வரூபமாக விளங்கி கொண்டிருக்கிறது அர்த்தேஷு அபிஜ்யா படைப்பின் ஒவ்வொரு துளியிலும் அந்த மெய்ப்பொருள் தோன்றுகிறது ஆக வேற்றுமைகள் அனைத்திலும் அந்த ஒற்றுமை மெய்ப்பொருளே விளங்கி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட பரம்பொருளை தியானம் செய்ய வேண்டும் என்பது கருத்து யாரிடமிருந்து இந்த படைப்பு மாபெரும் படைப்பு தோன்றி இருக்கிறதோ யாரிடம் இந்த படைப்பு நிலை பெற்றிருக்கிறதோன்னு அர்த்தம் ஆக உபாதான காரணமும் அவர்தான் நிமித்த காரணமும் அவர் தான் ஆக விவரத்த காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம்னு மூன்று சொல்லுகிறோம் நாம் இப்போ கயிறு பாம்பு உதாரணம் வந்து விவரத்த காரணம் உண்மையிலேயே கயிறு பாம்பாக மாறலை அது விவர்த்த காரணத்துக்கு உதாரணம் ஆனால் மண்ணு குடமாக மாறுறதுன்னு பார்க்குறோம் அதில் ஒரு சின்ன பரிணாமம் தெரிகிறது அது மாதிரி இந்த படைப்பு மாயினால் அதாவது பரம்பொருளை சார்ந்திருக்கிற மாயினால் பரிணமிக்கிறது மாயாசகித பிரம்மன் மாயாரகித பிரம்மன் தான் விவர்த்த காரணம் மாயாசகித பிரம்மனால தான் இந்த படைப்புக்கு உபாதான காரணம் உபாதான காரணம்னால் மெட்டீரியல் காசு கச்சா பொருள் முதல் காரணம்லாம் தமிழில் சொல்லுவோம் அப்புறம் அறிவு காரணம் எப்படி ஒரு நகை ஒரு பொற்கொள்ளர் அறிவு காரணமாக இருக்கிறாரோ அது மாதிரி இந்த மாபெரும் படைப்புக்கு இன்டெலிஜென்ட் காஸ் அறிவு காரணமாக இருப்பது பரம்பொருள் அதைத்தான் இந்த வரி சொல்கிறது அர்த்தேஷு அபிஜ்யாஸ்வராட் அந்த அறிவே வடிவான பரம்பொருள் தான் இவற்றிலெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது பொருள்களிலும் ஆகாஷாதி பஞ்சபூதங்களில் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் விளங்கி கொண்டிருக்கிறது மாயாசகித பிரம்மன் அப்படின்னு அர்த்தம் மாயாசகித பிரம்மன் பொருள்கள் அனைத்திலும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்த கம்பாசத்தேன்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலையும் படிக்கிறோம் அப்பேற்பட்ட பரம்பொருள் என்ன பண்ணினார் இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக வேண்டி யக ஆதிக்கவையே ஹிருதா பிரம்ம யகான்னா எந்த பரம்பொருள் மாயாசெகித பிரம்மன் அர்த்தம் மாயையோடு கூடிய பரம்பொருள் ஆதிக்கவையே ஆதிக்கவையேன்னு சொன்னால் இரண்டகர்பர் பிரம்மதேவர் படைப்பு கடவுள் அவருக்கு பிரம்ம பிரம்மன்னா வேதத்தை தேனே உபதேசம் செய்தாரோ இப்போ படைப்பின்னு சொல்லிட்டார் இந்த படைப்பில் வாழ்கிறதுக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது வேதங்கள் ஆஹ் வெறும் உலகத்தை படைச்சா போகாது அந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிற அறிவியும் சேர்த்து கொடுக்கணும் இல்லாட்டி அந்த உலகத்தில் வாழ்கிறது எப்படின்னு தெரியாமல் நம்ம குழம்பு போயிடுவோம் ஆக அந்த பரபிரம்மன் அந்த மாயா செய்த பிரம்மன் பரம்பொருள் பரம்பொருள் நான் சொன்னால் நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் மாயையோடு கூடிய பரம்பொருள் ஆதிக்கவையே கவின்னு சொன்னால் சர்வஜன் எல்லாம் அறிந்த பிரம்மதேவன் ஆதிக்கவிக்கு வேதத்தை கொடுத்தாரோ சுவேதாஸ்வதோபிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு எந்த பரம்பொருள் படைப்பின் தொடக்கத்தில் வேதங்களை எல்லாம் பிரம்மதேவரிடத்தில் கொடுத்து படைக்கும்படி செய்தாரோ அப்படிப்பட்ட பரம்பொருள் நம் அனைவருடைய புத்தியையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவரை மோட்சத்தை விரும்புகிற நான் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு யோ பிரம் விததாதிபூர்வம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அதேதான் அந்த ஸ்லோகத்தினுடைய விஷயந்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்புல இதை நாம் சிந்திப்போம் ஜன்மாத்தியோன் தரதேஷ்விக்வராட் ய முய்தேமதாத்திரு சர்ோ மிஷா தாம்ப சதாஸ்து சத்தியம் பரம் தீமீ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேத புரி